அத்தியாயம் அறுபத்தி ஆறு தடை செய்தல் அளவற்ற அருளாளனும் நிகரட் அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரால் நபியே உமக்கு அல்லாஹ் அனுமதித்ததை உமது மனைவியரின் திருப்தியை நாடி ஏன் விலக்கிக் கொள்கிறீர் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரட் அன்புடையோன் உங்கள் சத்தியங்களுக்குரிய பரிகாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான் அல்லாகவே உங்கள் அதிபதி அவன் அறிந்தவன் ஞானமுடையோன் இந்த நபி தமது மனைவியரில் ஒருவரிடம் ஒரு செய்தியை ரகசியமாக கூறிய போது அம்மனைவி அச்செய்தியை மற்றொருவரிடம் கூற அதை அல்லாஹ் நபிக்கு வெளிப்படுத்தி காட்டினான் அப்போது அதில் சிலவற்றை அம்மனைவியிடம் நபி எடுத்து காட்டி சிலவற்றை எடுத்துக் காட்டாது விட்டார் அவர் அதை அறிவித்தபோது இதை உங்களுக்கு அறிவித்தவர் யார் என மனைவி கேட்டார் அதற்கு அறிந்தவனும் நன்கறிந்தவனுமாகிய இறைவன் என நபி உடையளித்தார் நபியின் மனைவியரான நீங்கள் இருவரும் அல்லாஹுவிடம் பாவமன்னிப்பு தேடினால் அதுவே நல்லது உங்கள் இருவரின் உள்ளங்கள் தடம் மாறியிருந்தன அவருக்கு எதிராக நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டால் அல்லாஹான் அவரது உதவியாளன் ஜிபிரியலும் நம்பிக்கை கொண்டோரில் நல்லோரும் வானவர்களும் அதன் பின் இவருக்கு உங்களை அவர் விவாகரத்து செய்துவிட்டால் உங்களை விட சிறந்த முஸ்லிம்களான நம்பிக்கை கொண்ட கட்டுப்பட்டு நடக்கின்ற திருந்திக் கொள்கின்ற வணக்கம் புரிகின்ற நோன்பு நோக்கின்ற விதவைகளையும் கண்ணியரையும் மனைவியராக அவரது இறைவன் மாற்றி தரக்கூடும் நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகை விட்டு காத்துக் கொள்ளுங்கள் அதன் எரிபொருள் மனிதனும் கற்களுமாகும் அதன் மேல் கடுமையும் கொடூரமும் கொண்ட வானவர்கள் உள்ளனர் தமக்கு அல்லாஹ் ஏவியதில் மாறு செய்ய மாட்டார்கள் கட்டளை இடப்பட்டதை செய்வார்கள் ஏக இறைவனை மறுப்பவர்களே இன்று சமாளிக்காதீர்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்ததற்குத்தான் கூலி கொடுக்கப்படுவீர்கள் என கூறப்படும் அல்லாஹ்விடம் களப்பற்ற முறையில் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் உங்கள் இறைவன் உங்கள் தீமைகளை அழித்துவிடக்கூடும் உங்களை சொர்க்கச் சோலைகளில் செய்வான் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் இந்த நபியையும் அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரையும் அல்லாஹ் இழிவுபடுத்தாத நாளில் அவர்களது ஒளி அவர்கள் முன்னேயும் வளப்புறமும் விரைந்து செல்லும் எங்கள் இறைவா எங்கள் ஒளியை எங்களுக்கு முழுமையாக்குவாயாக மன்னிப்பாயாக நீ ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன் என்று கூறுவர் நபியே ஏக இறைவனை மறுப்போருடனும் நயவஞ்சகர்களுடனும் போரிடுவீராக அவர்கள் விஷயத்தில் கடுமை காட்டுவீராக அவர்களின் புகலிடம் நரகம் அது கெட்ட புகலிடம் நூ உடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் தன்னை மறுப்போருக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகின்றான் அவ்விருவரும் நமது இரு நல்லடியார்களின் மனைவியராக இருந்தனர் அவ்விரு பெண்களும் அவ்விருவருக்கும் துரோகம் செய்தனர் எனவே அவ்விருவரையும் அல்லாஹுவிடமிருந்து அவர்கள் சிறிதளவும் காப்பாற்றவில்லை இருவரும் நரகில் நுழைவோருடன் சேர்ந்து நுழையுங்கள் என்று கூறப்பட்டது என் இறைவா சொர்க்கத்தில் உன்னிடம் எனக்கு ஒரு வீட்டை எழுப்புவாயாக பிரௌனிடமிருந்தும் அவனது சித்திரவதையிலிருந்தும் என்னை காப்பாயாக அநீதி இழைத்த கூட்டத்திலிருந்தும் என்னை காப்பாயாக என்று பிறவுனின் மனைவி கூறியதால் அவரை நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக கூறுகின்றான் இம்ரானின் மகள் மரியமையும் இறைவன் முன்னுதாரணமாக கூறுகின்றார் அவர் தமது கற்பை காத்து கொண்டார் அவரிடம் நமது உயிரை ஊதினோம் அவர் தமது இறைவனின் வார்த்தைகளையும் அவனது வேதங்களையும் உண்மைப்படுத்தினார் அவர் கட்டுப்பட்டு நடப்பவராகவும் இருந்தார்